ீிாமூர் சுந்திரம்ைப்பயன முக்கம் யிரம் மேஷி கி வியம் ஹியதூத்தீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனேவா பித்தமேச்சா வியதிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபிய प्रत्यगर्थो ओम ओम सहना सहना ओम சகனா வஹனக்கு சீரியவாஹே கடோபரிஷத்தினுடைய முதல் அத்தியாயம் முதல் வள்ளியை பூர்த்தி பண்ணியிருக்கிறோம் இந்த அத்தியாயம் இந்த வள்ளி இந்த அத்தியாயத்தில் இந்த வல்லியானது முகவுரையாக அமைந்திருக்கிறது இன்ட்ரடக்ஷன் சிஷியனும் குருவும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் யமதர்மராஜா குருவாக பொறுப்பேற்று கொள்ளவில்லை இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்த வரைக்கும் நம்ம அவர் பாடத்தை சொல்ல தொடங்கலை சிஷ்யனுடைய யோக்கியத்தையைத்தான் அவர் பரீட்சை பண்ணி பார்த்துருக்கிறார் சிஷியனுடைய யோக்கியத்தை நன்றாகவே நிரூபணமாகிவிட்டது நச்சிகேதஸ் சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவன் என்பதை நன்றாகவே நிரூபித்து விட்டான் தன்னுடைய சொற்களால் தன்னுடைய தகுதியை நன்றாக நிரூபித்திருக்கிறான் செயலிலும் காட்டியிருக்கிறான் அதாவது எனக்கு இவைகள் வேண்டவே வேண்டாம் அதில் தெளிவாக இருந்திருக்கான் ஆத்ம வித்தியை பெறணுங்கிறதுல தெளிவு லௌகிக்க விஷயங்கள்லாம் வேண்டாம் ஒரு ஸ்லோகம் சொல்கிறது உண்டு உதாரஸ்ய திருணம் வித்தம் சூரச மரணம் திருணம் விரக்தஸ்ய திருணம் பாரியா நிஸ்பிருகசிய திருணம் ஜகத் ரொம்ப பிரசித்தமான சுபாஷித ஸ்லோகம் அது பரந்த மனப்பான்மையுடையவனுக்கு பணம் புல்லுக்கு சமானம் சூரச நல்ல பலசாலிக்கு உடம்பில் பலம் இருக்கிறவனுக்கு மரணமே அவனுக்கு சாவ குறிச்சு கவலைப்படுறதில்லை அர்த்தம் மரணத்தை குறித்து அவன் பொருட்படு பணத்தை பொருட்படுத்துறதில்லை பருந்தன்மையுடைய பணம் பெரிய பொருட்கள் அடுத்தபடியாக இவனுக்கு சூரனுக்கு மரணம் ஒரு பொருடல்ல வைராக்கியம் உடையவனுக்கு மனைவி ஒரு பொருடல்ல போட்டு மனைவிக்கும் கணவன் பொருட்கள் பயப்படாது எல்லாரையும் உட்காத்தி வச்சுன்னு இப்படி சொல்றாரு சுவாமிஜின்னு நினைச்சிக்கா விரக்தசிய திருணம் பாரியா ஆக வைராக்கியம் அடைஞ்சவனுக்கு மனைவி புல்லுக்கு சமானம் பொருட்டு இல்லைன்னு அர்த்தம் புல்லுன்னு என்ன புல்லுன்னு அல்பம்னு நினச்சிக்காதிங்க பொருட்டு அவனுக்கு முக்கியம் இல்லது நிஸ்பிருகசிய திருணம் ஜகத் ஆசை இல்லாதவனுக்கு இந்த உலகமே ஒருட்டு கிடையாது உலகத்தே கொடுத்தாலும் வேண்டாம் ஆஹ் நச்சிகேதஸ் உத்தமோத்தம அதிகாரி என்பது நிரூபணமாயிற்று நச்சிகேசோட தகுதியெல்லாம் பார்த்துட்டோம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் அவங்க அப்பா அப்பாவோடய அப்பா எல்லாருமே வைதிகர்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிற தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர்கள் வைதிக பரம்பரை வெறும் வைதிக பரம்பரை இல்லை இப்போ நிறைய பேருக்கு வைதிகம்ங்கிறது ப்ரொஃபஷனாகிடுது தொழிலாகிடுச்சு வாழலாம் வைதிகாள் அப்படின்னா யார் வைதிகாலுக்கெல்லாம் தட்சிணை கொடுங்கோ தக்ஷணை கொடுக்குறவன் அவைதிகனா தட்சிண கொடுக்குறவனும் வைதிகந்தான் தட்சிண வாங்கிக்கிறவனும் வைதிகந்தான் வைதிகன்னா என்ன அர்த்தம் வேத நெறிப்படி அர்த்தம் அவன் தான் வைதிகன் ஆப்போசிட் என்ன தெரியுமோ லௌகிக்கன் லவுளகிக்க லவுகிகனால் மெட்டீரியலிஸ்ட்டுன்னு அர்த்தம் ஒன்றும் பூஜை பண்ண மாட்டான் ஜபம் பண்ண மாட்டான் ஒன்றும் செய்ய மாட்டான் வைதிக க கர்மாக்களைலாம் பண்ண மாட்டான் அனுஷ்டானங்கள்லாம் ஒன்றும் கிடையாது தர்மானுஷ்டானம் ஒன்றும் கிடையாது அவனால் அவைதிகன் சில சமயம் சில பேருக்கு வேதத்தில் ஸ்ரத்தை இருக்கும் தர்மத்தை பண்ண மாட்டான் வேதத்தில் ஸ்ரத்தை இருக்கும் இல்லை நான் மறுக்கலை அதெல்லாம் கரெக்டு தான் சொல்லுவான் ஆனால் தர்மத்தில் தர்ம அனுஷ்டானம் இருக்காது ஆ வேதத்தில் ஸ்ரத்தையும் இருக்கு நச்சிகேதுக்கு தர்மானுஷ்டானம் இருக்கு எல்லோரும் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லோரும் வைதிகர்கள் தான் அந்த பிரமாணமாக ஏற்றுண்டா மாத்திரம் போராது வேதத்தில் சொன்னபடி வாழணும் அப்போத்தான் அதை ஏற்றுக்கொண்டதுக்கு பிரயோஜனம் கிடைக்கும் இல்லாட்டி வரும் நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் என்ன அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற நிறைய வெரைட்டி இருக்கே குரூப்பெல்லாம் இருக்கேன் பிரிக்கணும்னு நினச்சா இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி நான் வேதத்தை ஒத்துக்கிறேன் எல்லாம் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை நமக்கு அதெல்லாம் ஆகாது நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் அப்படி இல்லை அப்பா யாகம் பண்ணுறார் தாத்தா யாகம் பண்ணியிருக்கார் பரம்பரை பரம்பரையாக வைதிக தர்மத்தில் வந்திருக்கிறான்ங்கிறது ஒரு விஷயம் அதை பார்த்துட்டோம் நம்ம அவனுக்கு சுயமாக நல்ல ஸ்ரத்தை இருக்குதுன்னு பார்த்தோம் ரெண்டாவது மூணாவது அவன் நன்றாக சுயமாக சிந்திக்கிற சக்தி உள்ளவன் அப்படின்னு பார்த்தோம் அது பார்த்தோம் அப்புறம் பிறர் ஏதாவது தப்பு பண்ணினா அதை தடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அதை வந்து பொலைட்டாக பண்ணணும் பிறருடைய பிறர் யாரேனும் அதாவது மற்றவங்க தப்பு பண்ணி கஷ்டப்படுறது அவனுக்கு ஒத்துக்க முடியாது நீ தப்பு பண்ணி நீ கஷ்டப்படாது வள்ளுவரை தான் சொல்லுவார் அழச்சொல்லி அல்லது இடித்துறைக்க வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் நம்மளை அழ வச்சாவது குத்தி காமிச்சாவது நமக்கு நல்லது சொல்கிறவனுடைய நட்பை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்கிறார் நட்பு பற்றியே நாற்பது குரல் இருக்கு நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு நட்பை பற்றியே நாற்பது குரல் சொல்கிறார் எதுக்கு சொல்கிறோம் நான் தடுக்கணும்னு அப்பாவுக்கு ஹிதம் பண்ணணும்னு அப்பாவுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் அப்பாவுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதை எப்படி சொல்லணும்னு பார்க்குறான் அது அதில் அதில் தெரிகிறது அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறோம் இப்போ இதுக்கு பேர் சிம்ஹாவலோகனம் இது வந்து அது நம்ம ஃபஸ்ட்டு வள்ளி பார்த்தாச்சு முதல் வள்ளியே முடிச்சுட்டோம் அதனுடைய விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டே வரும் நமக்கு மூணு நாலு நாள் தான் அனைத்து நாள் வாய்ப்பு குறைவு எப்படியோ வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கிளாஸ் இருந்தால் மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தொடர்ந்து படிக்கிறதுனால ரொம்ப ஒன்றும் சிரும்ப இருந்தாலும் சொல்லணும்னு தோன்றுகிறது சொல்கிறேன் அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தோம் தன்னப்பத்தின மதிப்பீடு அவனுக்கு இருக்குது சொன்னேன் சுய மதிப்பீடு இருக்குது அது அஞ்சாவது மந்திரத்தில் பார்த்தோம் அஞ்சாவது மந்திரத்தில் சுய மதிப்பீடு இருக்குங்கிறத பார்த்தோம் அப்புறம் அடுத்தது சத்திய நிஷ்டா சத்தியத்துல உறுதியா இருக்கான் இது ஆறாவது மந்திரத்தில் பார்த்தோம் அப்புறம் ஏழு எட்டு இதுல எல்லாம் அவனுக்கு தர்மசாஸ்திரம் நன்றாக தெரிந்திருக்கிறது அது ஏழாவது மந்திரத்தில் தெரிகிறது அது மாத்திரமல்ல அவனுக்கு திதிக்ஷை இருக்கு மூணு நாள் சாப்பிடாம இருந்திருக்கான் அனஸ்னன்னு கிருஹே வசதி மூணு நாள் ஒரு ஒன்பது வயசு பையன் சாப்பிடாமல் இருந்திருக்கான்னா அதுக்கு பேர் என்ன அது மூலம் என்ன சொ சொல்லப்படுகிறது நமக்கு ஒருவேளை டீ சாப்பிடாமல் இருக்க முடியுமா ஆகையினால அது ஏன் கொடுக்குறேன்னு கேட்கப்படாது நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அது வேற விஷயம் அவனுக்கு வந்து மூணு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கா அப்போ அவனுக்கு திதிக்ஷை இருக்குது பசியை தாங்கிற சக்தி இருக்குது மனசில் கட்டுப்பாடு இருக்குது இந்திரிய நிகிரகம் மனோநிகிரகம் ஷமஹா தமஹா அதெல்லாம் அதில் குறிக்கிறது திதிக்ஷா கான்சன்ட்ரேஷன் நல்லாவே அதுவும் தெரியும் சமாதானம் இருக்குது எல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒன் நச்சிகேதஸுக்கு இந்த இதில் பார்த்தோமானா எல்லாம் வரிசையாக விவேகா விராக ஷமஹா தமஹா உபரத்திஹி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் முமுட்சுத்துவம் எல்லாம் இருக்குங்கிறது தெரியும் அது மாத்திரொரு கருத்து இங்கே சொல்லப்பட்டது ஆதிச்சி பூஜை முக்கியமானது அது இடையில் சொல்கிற தர்மம் உபநிஷத் வந்து இடையில் ஆதிச்சி பூஜையினுடைய மகிமையையும் சொல்லியது அப்புறம் யம தர்ம ராஜா மூன்று வரம் கொடுக்குறேங்கிறார் அது யமதர்மராஜாவனுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அது குருவினுடைய சிறப்பு குரு மிகவும் உயர்ந்தவர் உயர்ந்த பதவியில் இருப்பவர் அறம் தர்மம் தெரிந்தவர் அவர் வந்து என்ன பண்றார் இவனை மதிக்கிறார் நமஸ்தேஸ்து பிரம்ம்கிறார் ஓ பிராமணா உனக்கு நமஸ்காரங்கிறார் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறார் மே ஸ்வஸ்தி அஸ்துங்கிறார் அப்ப யமதர்ம குணங்களும் விசேஷங்களும் தெரிகிறது அப்புறம் பத்தாவது மந்திரத்தில் பத்து பதினொன்று முதல் வரம் பிரதமகா வரகா அப்புறம் பன்னெண்டுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் ரெண்டாவது வரம் சொர்க்க லோகத்தை அடையறத்துக்கான அக்னி வித்யா உபதேசம் இதில் என்ன விசேஷம்னா தன்னிடத்தில் நம்பிக்கை தனக்கு ஸ்ரத்தை இருக்குங்கிறது அவன் வெளிப்படுத்துகிறான் நச்சுகேதஸ் அவர் சொன்னதை ஏகாகிரதையோடு கேட்டு திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறான் அவனுடைய மேதாசக்தி விளங்குகிறது அப்புறம் யமதர்மராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு விராட்டு உபாசனையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறார் ஆக அதனுடைய விதிமுறைகள் அந்த அக்னி வித்யா இதெல்லாம் பார்த்துட்டோம் இது சொர்க்கலோகப் பிராப்தி சாதனம் அப்புறம் இருபதாவது மந்திரத்தில் தான் மூன்றாவது வரம் கேட்குறான் ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை பற்றின கேள்வி ஆத்மஸ்வரூப உபதேச பிரார்த்தனா ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை உபதேசிக்கும்படி கேட்குறான் ஆ ஆத்மா அஸ்திவா நவா அஸ்தி அப்படிதான் சொல்லி ஆகணும் வேறு வழி இல்லை அஸ்தி சேத் லக்ஷணம் கிங் ஆத்மா இருக்குன்னா லக்ஷணம் என்ன ஆஹா அவர் யமதர்மராஜா அவனுடைய பரீக்ஷ முதல்ல ரெண்டு மந்திரங்கள்ல முதல்ல என்ன சொல்கிறார் இருபத்தி ஓராச மந்திரத்தில் அவனை பரீட்சை பண்ணுறதுக்காக டிஸ்கரேஜ் பண்ணுறார் என்னை விடுவிச்சுடு இந்த வரத்துலேருந்து என்னை விடுவிப்பாயாகன்னு அவன் முடியாதுன்னு தான் இருபத்தி ரெண்டாவது மந்திரத்தில் முமுக்ஷுத்வம் ஜிஜ்ஞாசுத்வத்தை நன்றாகவே வெளிப்படுத்துகிறான் இருபத்தி மூணுலேருந்து யமதர்மராஜா அவனை பரீட்சை பண்ணுறார் நச்சிகேதஸனுடைய வைராக்கியம் சொல்லப்படுகிறது நஜிகேதஸுக்கு ஆசையை அட்டெம் பண்ணுறார் நஜிகேதஸ் அதில் வெற்றி பெறுகிறான் ஆகா உனக்கு வைராக்கியம் இருக்கிறதா இல்லையான்னு பரீட்சை பண்ணி பார்க்குறார் வைராக்கியம் இருக்கிறது என்பதை நன்றாகவே விளக்கி சொல்கிறான் ஆக இந்த விஷயத்தில் இருக்கிற சந்தேகத்தை தீர்த்து வச்சு தான் ஆகணும் வேற வரம் கேட்க மாட்டேன் இது ரொம்ப குழப்பமான ஒரு விஷயமாக இருக்குது சொல்லித்தான் ஆகணும் இதோடு முதல் வள்ளி நிறைவு பெற்றுவிட்டது இனி ரெண்டாவது வள்ளி தொடங்கணும் தொடங்கிறதுக்கு முன்னால் நிறைய பேருக்கு அது எப்போ நீங்கள் சொல்லி எப்போ முடிச்சு நம்ம மந்திரத்தை ஆடராக படிச்சுன்னு போகிறோம் இதில் சம்பிரதாயம் இப்படி தான் மந்திரங்களை படித்து மந்திரார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது தான் மரபு அது மூலமாக தான் நிறைய பேருக்கு எல்லாமே என்னென்னா எல்லாம் சின்ன கேப்சூலில் கொடுத்துடணும் எல்லாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் கொடுக்கணும் இருந்தால் வச்சுக்கோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் சமைச்சி கரெக்டாக இலை போட்டு டம்ளர் வச்சு வரி மாறிட்டு போயிடணும் அந்த டம்ளரை அவங்க அவங்க வச்சுட்டு போனால் கூட நம்ம எடுத்து அலம்பி வைக்கணும் தெரியாது நிறைய பேருக்கு ஆசிரமத்தில் எப்படி வச்சுக்கிறது தெரியாது நிறைய பேர் பழக்கம் இல்லை எல்லாம் வந்து அவைலபுள் எல்லாம் இல்லை ஒரு ஒருத்தரையும் நான் கூப்பிட்டேன் என்ன பண்ணுறேன்னா இருந்தாங்க உங்கள் ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக சமைச்சா பண்ணும் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய அரிசி உங்களுக்கு வேண்டிய அடுப்பு எல்லாம் வரிசையும் இங்கே ஆளாளுக்கு ஒரு அடுப்பு ஒரு அரிசி இது இதெல்லாம் வரிசையாக கொடுத்துட்டு வேண்டிய சாமான்லாம் கொடுத்து பாத்திரத்தையும் கொடுத்து தண்ணி வசதி அது மாதிரில்ல கிணத்துல எல்லாரும் இறச்சின்னு வந்து கேட்குற போதே என்னவோ பண்ணும் பயப்படாதுங்க நான் அப்படி இன்னும் பண்ண மாட்டேன் சொல்கிறேன் எல்லாம் வந்து எல்லோரும் அவங்கவுங்க தனியாக சமைச்சி உங்கள் டேஸ்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணி சாப்பிட்லாம் எல்லோரும் அவங்கவுங்க சௌரியத்துக்கு சமைச்சி சாப்பிடுங்கோ நானும் ஒரு பக்கம் சமைச்சி எனக்கு சாப்பிட்டுக்கிறேன் அது வேணும் இல்லையா அது என்ன நீங்கள் மாத்திரம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா நானும் தனியாக எனக்கு சமைச்சி சாப்பிட்றேன் நானும் காய்கறி நறுக்கிறேன் எல்லாம் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம எப்போ அது மாத்திரம் இல்லை உபனத்து க்ளாஸ்க்கு வேறு வரணும்னு வேறு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க இதில் எட்டு எப்படி பண்ணுறது இதனால் நமக்கு எல்லாம் என்னென்ன எல்லாம் அவைலபிளாக இருக்கணும் திறந்தால் தண்ணி வரணும் ஏன்னா எல்லாம் அங்கங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நம்ம அப்படி நினைக்கிறோம் எதுக்கு சொல்கிற இது ஒன்றும் இதாக குறையா சொல்லலை அதாவது நமக்கு பொறுமையாக படிக்கிறதுக்கு சக்தி சொல்லி கொடுக்குறதும் இருக்குது பொறுமையாக சொல்லியும் கொடுக்கணும் பொறுமையாக படிக்கவும் வேணும் இருந்தாலும் எப்படி நம்ம எல்லா சௌரியங்கள்லாம் பண்ணுறோமோ மாதிரி முதல்ல என்ன வரப்போறதுங்கிறத சொல்லிவிட்றேன் நிறைய பேருக்கு என்னென்னா என்ன சொல்ல போகிறார் யமதர்மராஜா ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது அதை நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன் மந்திரங்கள்லாம் விஸ்தாரமாக போக போகிறது ஆனால் விஷயத்தை சொல்லிவிடுறேன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே கேட்டார் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார் ஆகையினால இந்த முதல்ல இந்த சந்தேகத்தை தீர்த்துடணும் ரொம்ப முக்கியம் அது அதுக்கப்புறம் மந்திரத்தை படித்து மந்திரத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்த்து புரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோ இப்போ நம்ம எல்லாருக்கும் நான் இருக்கிறேனுங்கிற எண்ணம் இருக்கு இப்போ மைக்குக்கு எண்ணம் இருக்குமா மைக்குக்கு வந்து நான் மைக்காக இருக்கிறேன் செல்ஃப் கான்சியஸா சொல்கிறாங்க மைக்குக்கு வந்து நான் இருக்கிறேனுங்கிற எண்ணம் கிடையாது எல்லாத்துக்கும் மரத்துக்கு வந்து நான் மரமாக இருக்கிறேன் அப்படின்னு அறிவு இருக்குமா தெரியல நம்ம இப்படி மரமாக பிறந்திருக்கோமே அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளுக்கெல்லாம் இந்த இந்த கட்டோ பன்னிஷத்தெலாம் மரங்கள்லாம் நிறைய இருக்குது எத்தனையோ பறவைகள்லாம் இருக்குது நான் பறவையாக இருக்கிறேன்னு தோணுமா நமக்குத்தான் தோன்றுகிறது நான் அதுங்கூட சரியாக நினைக்கிறோமான் சந்தேகம் ஏன்னால் நம்மளையே நம்ம சரியாக நினைக்கிறதில்ல அது உண்மை நம்ம இப்போ பார்த்தாலும் வேறு எதையோ நினச்சின்னு இருக்கோமே தவிர நினைக்கிறவனை நினைக்காம நினைக்க நினைக்கிறவனை நினைக்காம என்னத்தை இல்லாம நினச்சின்னு இருக்கும் நினைக்கிறவன் யாருன்னு நினைக்க வேண்டாமோ அது யாரும் பண்ணுறதே இல்லை நம்ம என்னோ உலகத்தில் ரொம்ப காலமாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப காலம் இருக்க போகிற மாதிரியும் என்னெல்லாமோ நம்ம மனசில் கற்பனைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு அதனால் முதல்ல நான் யாருங்கிற கேள்வி கேட்கறதே பெரிய விஷயம் நான் யார்னு நான் இருக்கேன்னு தெரிகிறது நான் என்னவா இருக்கேன் பிறப்பதற்கு முன்பு நான் யார் இறந்த பின்பு நான் யார் அவ்வளவு போக வேண்டாம் தூங்கும்போது நான் இருக்கிறேனா இல்லையா தூங்கும்போது நான் இருக்கிறேன் இல்லைங்கிற விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா பாடம் இன்னும் ஆரம்பிக்கல தூங்குற போது நான் இருக்கேனா இல்லையா இருக்கேன்னா தூங்குற போது நான் இருக்கிறான் தூங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா தூங்கும்போது நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லணும்னா இல்லைன்னா இப்படி எழுந்திருக்க முடியும் முழிக்கிறது நம்ம கையில் இல்லை தூங்குறதும் நம்ம கையில் இல்லை சில சமயம் ட்ரை பண்ணுவோம் உடம்பு அழுத்து போனால் தூங்குறோமே எப்படி பிறக்கிறதும் நம்ம நம்மளிடத்துல இல்லை தூங்குறதும் நம்ம இடத்துல இல்லை நமக்கு என்னமோ வில் வில் இருக்கிற மாதிரி தெரிகிறது எத்தனை நேரம் நம்மளால் முழிச்சுன்ட்ருக்க முடியும் அப்புறம் எப்படியோ தூக்கம் வந்துடும் எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணி முழிச்சுட்டு இருந்தாலும் தூக்கம் வரத்தான் செய்யும் அது மாதிரி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தூங்கினாலும் முழிச்சு தான் ஆகணும் இல்லை நான் பேசுகிறது அனாவசியமாக இருக்கா அவசியமாக இருக்கா அவசியம்தான் நினைக்கிறேன் அடுத்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் இதை இது முதல்ல புரிஞ்சிடும் நம்ம முழிக்கிறது வந்து தானாக தான் முழிக்கிறோம் அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு போகணும்னு தூங்கினாலும் கூட எத்தனை நேரம் தூங்கிகிட்டே இருக்க முடியும் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் தூங்கவும் முடியாது ஏதாவது வியாதியாக இருந்தால் தான் தூங்கிகிட்டே இருக்க முடியும் ஆக முழிக்கிறது நம்ம கையில் இல்லை தூங்கிறது நம்ம கையில் இல்லை பிறப்பும் நம்ம கையில் இல்லை கையில் இல்லைன்னா என்ன அர்த்தம் நம்மக்கிட்ட இல்லை நம்ம கண்ட்ரோலில் இல்லைது ஒழிக்கிறதும் நம்ம கண்ட்ரோல் இல்லை விழிப்பும் உறக்கமும் நமது கட்டுப்பாட்டில் இல்லை எடைப்பட்ட காலத்தில் நமக்கு ஏதோ நமக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடுனா நான் ஃப்ரீவில் இருக்குது முயற்சி இருக்குன்னு நினைக்கிறோம் அது தப்பு இல்லை நமக்கு நான் இருக்கேனா இல்லையாங்கிறதுக்கு பிரமாணம் தூக்கம்தான் தூக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று நினைக்க முடியாது நான் இருக்கிறேன்னு நினைக்க முடியாது ஏன்னா மைண்டு இங்கே இதாகிடுச்சு ஆனால் பிராணன் வேலை பண்ணுறது தூக்கத்தில் மனசு இல்லை மனசு ஒடுங்கிருக்கு பேச முடியாது இந்திரியங்கள்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டுருக்கு ஆனால் நான் இருக்கேங்கிறதுக்கு பிரமாணம் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் முழித்த பிறந்தான் விழித்த பிறகு தெரிகிறது நான் இல்லாமல் வர முடியாது ஆய் ஆத்மாவுக்கு ஒரு நாளும் அழிவு கிடையாது ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லைங்கிறது தான் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் நம்ம தூக்கம்தான் நான் இருக்கிறேங்கிறதுக்கு பிரமாணம் இந்த உடம்போடையும் மனசோடையும் சம்மந்தப்படாத ஒரு நிலையை நான் தினந்தோறும் அனுபவிக்கிறேன் இந்த மாதிரி வகுப்புலையும் அனுபவிக்கிறேன் இந்த மாதிரி வகுப்பில் தான் நல்லாவே அனுபவிக்கிறேன் ஆகையினாக இந்த உடம்பில் தான் இதெல்லாம் இருக்குது இந்த உடம்போடு எனக்கு சம்பந்தம் இருக்குது உடம்போட சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைய ராத்திரியும் பகல்லையும் அனுபவிச்சுட்டே தான் இருக்கேன் இது எனக்கு மாத்திரம்தான் இந்த அனுபவமாக எல்லோருக்கும் இந்த அனுபவம் இருக்குது இந்த அனுபவம் சர்வசாமான்யம் எல்லாேருக்கும் இருக்குது நாயும் தூங்கிறது கொசு தூங்குறதா இல்லையான்னு தெரியாது சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் அது மூழ்கிறது காலம்பரை ஆறு மணிக்கு முழிச்சுட்டு கடமையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துக்கு போயிடுறது பழைய இப்படியும் சாயங்காலம் ஆறு மணிக்கு முழித்து கொஞ்ச நேரம் விவகாரம் பண்ணிவிட்டு போயிடுது இப்படி தான் நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் சில கொசுலாம் கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து என்னது அது சொல்கிறது ஆஹார நித்ரா பய மைதுனஞ்ச சாமானியமே தே பசுபிர் நராணாம் புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷ புத்தியா சாப்பிட்றது தூங்கிறது இனப்பெருக்கம் பண்ணுறது மலங்கழிக்கிறது ஆகார நித்ரா பயம் மைத்துண ஆகாரம்னா சாப்பிட்றது அப்புறம் நித்ரானால் தூங்கிறது பயம்னா பயப்படுறது எப்போ பார்த்தாலும் இன்செக்யூராகவே ஃபீல் பண்ணுறது அப்புறம் மைதுணஞ்ச அடுத்த தலைமுறையை உருவாக்குறது இதெல்லாம் சாமான்யமாக இருக்குது நம்ம தான் இப்படி உட்காந்து இப்படி குவாலிட்டி டைம் கொடுத்து பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே முக்கால் மணி வரைக்கும் ஆத்மவிசாரம் பண்ணுறோம் ஏதாவது வேறு ஏதாவது ஜீவராசிகள் பண்ணுறதா பண்ணுறதில்லை இப்போ இருக்குங்கிறதுக்கு அப்புறமா இப்போ ஆத்மா அஸ்திவா நவா அப்படிங்கிற கேள்விக்கு இப்படி உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு பதில் சொல்கிறேன் சாஸ்திர திருஷ்டியில் சொல்லலை இதில் என்ன புரியும்னா நிச்சயமாக நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் இருந்திருக்கேன் இறந்த பிறகும் இருப்பேன் இடையில் தாற்காலிகமாக கொஞ்ச நாள் இந்த உடம்போட சம்பந்தம் வச்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான் இது மாதிரி எத்தனையோ உடம்போடு நான் சம்பந்தம் வச்சாச்சு இந்த உடம்பில் தான் செல்ஃப் கான்ஷியஸ் இருக்கும் மற்ற உடம்புலேயே எல்லாம் அளவு கூட இருக்கலாமோ குறைச்சிருக்கலாமா நமக்கு தெரியாது மரத்துக்கு செல்ஃப் கான்ஷியஸ் இருக்குதுங்கிறது சொல்கிறாங்க மரமும் கேட்குறது பக்கத்தில் போய் என் நின்று நாளைக்கு இதை வெட்டுன்னா அதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாட்டியும் நம்ம போய் அந்த நின்று இது நல்லா தண்ணி விடுப்பா நல்லா கவனிப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கு தெரியுங்கிறாங்க மரத்தை போய் மரத்துக்கிட்டு போய் நின்று அதுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க அது கேட்குறதோ அப்புறம் அதுக்கு சங்கீதம் தெரியுமா மியூசிக் போட்டால் அதுக்கு புரியுங்கிறாங்க பசுமாட்டுக்கு தெரியறதுங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ரொம்ப நம்ம நம்மளை பார்ப்போம் நம்ம மரமாக இருந்தால் தானே அந்த விஷயமெல்லாம் நமக்கு தெரிய போகிறது இப்படி சொல்கிறாங்க அதுக்கு இருக்குது அதுக்கும் வந்து ஃபீலிங்கெல்லாம் இருக்குது உணர்ச்சிகள்லாம் இருக்குது அது ஓரறிவு உயிர் நம்மளதுலாம் ஃபுல் ஃபார்மில் இருக்குது சூக்ம சரீரம் மனுஷ சரீரத்தில் தான் நல்லா வேலை செய்கிறது முழுசாக வேலை செய்கிறது மற்ற ஸ்தூல சரீரங்களில் சூக்ம சரீரம் முழுசாக வேலை செய்கிறது இல்லை இதில் மாத்திரம்தான் வேலை செய்கிறது ஆக இருக்கு ஆத்மா இருக்கிறதா இல்லையான்னு கேட்டால் நான் இருக்கேனா இல்லையாங்கிறது தான் கேள்வி தூக்கத்தில் நான் இருக்கேங்கிறது முழித்த பிறகு தெரிகிறது அதை வச்சுன்னு புரிஞ்சுக்கணும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு சாக்காடு என்பது உறங்குவது போலும் விழிப்பு என்பது பிறப்பது போலும் இப்படி வள்ளுவர் சொல்லியிருக்கார் பிறப்பது விழிப்பது போலும் அப்படி போடணும் சாக்காடு உறங்குவது போலும் அப்படின்னு போடணும் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆத்மா இருக்கு முக்கியமா என்ன கேள்வி நிறைய கேள்வி வரப்போகுது இந்த ஆத்மா இப்ப நான் இருக்கேன் உங்க ஆத்மா வேற ஏன் ஆத்மா வேறையான்னு அடுத்த கேள்வி நம்ம அனுபவம் எல்லாருக்கும் தூக்கத்தில் என்னவா இருக்கு உடம்போட நமக்கு சம்பந்தம் இல்லை மனசோட தொடர்பு இல்லை உடம்போட தொடர்பு இல்லை உலகத்தோட தொடர்பு இல்லை உறவுகளோட தொடர்பு இல்லை இன்பம் இல்லை துன்பம் இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் இது திடீர்னு எழுந்த உடனே என்ன ஆகிடுறது மனசோட சம்பந்தம் உடம்போட சம்பந்தம் உலகத்தோட சம்பந்தம் எல்லா சம்பந்தமும் ஏற்படும் இது யாருக்கு இது முஸ்லீமுக்கு உண்டா கிறிஸ்டியனுக்கு உண்டா ஹிந்துவுக்கு உண்டா பிராமணனுக்கு உண்டா க்ஷத்ரியனுக்கு உண்டா எல்லாருக்கும் இந்த அனுபவம் அப்போ ஆத்மா எதுக்கு பதில் ஆத்மா அஸ்திவா நவா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம என்ன பதில் பார்க்குறோம் யமதர்மராஜா சொல்கிறதுக்கு முன்னால் ஆத்மா அஸ்தி இருக்கிறது ஆத்மா எப்படி ஆத்மா எப்படி இருக்குது அதாவது ஆத்மானா நான் ஆத்மா இருக்கிறது நான் எனக்கு தான் புரியலேன்னு சொல்லப்படாது ஆத்மா இருக்குது ஆனால் எனக்கு அந்த ஆத்மாதான் புரியலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆத்மாங்கிறது நான்கிற அர்த்தத்தை கொடுக்கறது நான் உறங்கும் பொழுதும் இருக்கிறேன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்று நினைக்க முடியாது நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது கணவற்ற உறக்கம் ஞாபகம் இல்லாடி கனவுல வேற ஒரு உடம்பு வருது நான் இருக்கிறேன்ங்கிறது ஆனால் இந்த நான்கிறது எல்லாருக்கும் இருக்கு தனித்தனி நானா வேற வேற நானான்னு கேட்டா அங்கதான் நிறைய பேதம் அதாவது ஆத்மபேதவாதம் ஆத்ம அபேதவாதம் ஆத்மபேதவாதம் தான் ஆத் துவைதவாதம் ஆத்ம அபேதவாதம் தான் அத்வைத்தவாதம் நம்ம முழிச்சாத்தான் இந்த உடம்போட இண்டிவிஜுவாலிட்டி வந்தாதான் சம்சாரம் இண்டிவிஜுவாலிட்டி இல்லைன்னா நமக்கு தன்னுணர்வே இல்லையே தனித்தன்மையே இல்லையே விழித்தாத்தானே தனித்தன்மை ஆழ்ந்த உறக்கத்தில் தனித்தன்மையே இல்லையே ஆண்கிற எண்ணம் இல்லை பெண்கிற எண்ணம் இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சாஸ்திரம் அனுபவத்தை பிரமாணமாக வச்சுன்னு பேசுகிறது இது நம்முடைய அனுபவம் இது எனக்கு தெரியலேன்னு யாராவது சொல்ல முடியுமா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் சொர்க்கலோகத்தை பற்றியா பேசிகிட்டுருக்கேன் நான்கிறதை பற்றிலோ பேசிகிட்டுருக்கேன் இப்போ நான்கிறது அனுபவமாக இருக்கா இல்லையா இல்லைன்னு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் முழுக்க அனுபவம் இதுக்கு ஒன்று ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேண்டாம் ஆனால் நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா முழிச்சுக்கிண்டு உடம்போட சம்மந்தம் இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெறணும்னு ட்ரை பண்ணுறாங்க கண்ணை திறந்துட்டு இருக்கணும் முழிச்சு என்ன தியானத்தில் உட்காரணும் ஆனால் தியானத்தில் உக்காந்து நான் வந்து இந்த நான் வந்து தனியாக ஆத்மாவை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மா தான் உடம்பையும் மனசையும் அனுபவிக்கிறதே தவிர ஆத்மா ஆத்மாவே அனுபவிக்க முடியாது நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிற எண்ணெய் அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது அனுபவிக்கின்ற நான் என்னை அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது தூக்கத்தில் நான் இருக்கேனா இல்லையா தூக்கத்தில் நான் இருக்கேனா இல்லையாங்கிறது முழிச்சுருக்கிற போது கேட்கிறேன் முழிச்சுட்டு போது நான் கேட்கிறேன் தூக்கத்தில் நான் இருக்கேங்கிறது நீங்கள் இப்போ மறுக்க முடியுமா தூக்கத்திலும் நான் இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் எங்கிருந்து வந்தேன்னு கேட்பேன் உறங்கும் பொழுது நான் இல்லவே இல்லை விழித்த பிறகுதான் நான் வருகிறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் உறங்கும்போதும் நான் இருந்தேன் விழித்து கொண்டிருக்கும் பொழுதும் நான் இருக்கிறேன் கனவு காணும் பொழுதும் நான் இருக்கிறேன் ஆக விழிப்பும் கனவும் உறக்கமும் என்னால் அனுபவிக்கப்படுகிறது நான் விழிப்பல்ல நான் கனவல்ல நான் உறக்கமல்ல நான் உறக்கமல்ல இது உங்களுக்கு ஏதோ புரியும் இன்னும் இப்படி பேசுகிறார் சுவாமின்னு தோணும் நான் வந்து வேக்கிங் ஸ்டேட் இல்லை ஐ ஹாவ் வேக்கிங் ஸ்டேட் ஐ ஆம் நாட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமான அனுபவமாக விபரீதமான அனுபவமாக அப்போ அத்தனை பேருக்கு இருக்கிற ஆத்மா ஒன்னா வேறையா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் நிறைய ஆரம்பிக்கிறது வேற வேறேங்கிறது ஒரு கட்சி ஒன்றுங்கிற கட்சி ஆச்சாரியர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஆத்மக்கா ஆத்மக்கம் ஆத்ம ஏகத்துவம் எஸ் சர்வாணி பூதான் சுவூத்தூச்சாத் நோய் சர்வாத்தியாத்மூன்தோ மோஹ கஷோக்கேக அஹ நாநேகாத்ம அப்படின் ஏகாத்ம மவாதா இதுல தான் விசாரம் பண்ண போறோம் ஆத்மா ஒன்று தான் வேற வேறையா நம்ம தெரியறது உண்மையில்லை நானாத்மவாதம் நானாத்மா இவ நது நானாத்மா ஏகாத்மா அதுக்குதான் இன்னொரு பேர் பிரம்மன் நான் அகம் பிரம்மாஸ்மி ஆனால் அப்படி முதல்ல சொல்லித்தரது இல்லை முதல் பாடம் அப்படி இல்லை நம்ம பாடம் இங்கே முடிச்சுட்டேன் நான் நான் ஒரு நானாக ஒரு விசாரம் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தொடங்கிறதுக்கு முன்னால் நானே ஒரு ஆராய்ச்சியை முதல்ல பண்ணி சொல்லிவிட்டேன் இப்போ ஆனால் ஆரம்பத்தில் அப்படி சொல்ல மாட்டோம் ஆரம்பிக்கிறபோது பாடம் என்னென்னா வேறு விதமாக ஆரம்பிக்கும் கர்ம காண்டம் இதில் எல்லாம் சொல்லி கொடுக்குற போது என்ன பண்ணுவோம்னா ஏன் ஆத்மா வேறே நான் வேறு நீ வேறு இதுதான் துவைத்தவாதம் நமக்கு அது கன்வீனியன்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியை விடுறதுக்கு மனசே கிடையாது நம்முடைய தனித்தன்மை தன்னுணர்வு அகங்காரம் ஜீவபுத்தி அதை சாஸ்திரம் கொடுக்கறது சரி பரவாயில்லை நீ முதல்ல உடம்புன்னு நீன்னு நினைக்காதே உடம்புக்கு வேறானவனாக உன்னை நினச்சிக்கோ நீ வேறு அவங்க வேற வச்சு நான் நான் நான்னால் என்ன நான் உணர்வு அப்புறம் எனக்கு இருக்கிற அறியாமை எனக்கு இருக்கிற சூக்ம சரீரம் எனக்கு இருக்கிற சூர சரீரம் ஐ ப்ளஸ் காரண சரீரம் ப்ளஸ் என்னது சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் எல்லோருக்கும் இந்த நான்கிற எண்ணம் இருக்கிறதுனால அது மாத்திரமில்ல நிறைய கேள்விகள்லாம் வேற இருக்குது எனக்கு மாத்திரம் எனக்கு கஷ்டம் ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் சுகப்படுறான் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் என்ன காரணம்னு கேள்வியெல்லாம் நிறைய வருகிறது ஒரே ஆளுக்கு சனி தசை வந்துட்டு குரு தசை வருது அப்புறம் இது நிறைய பிடிப்பு இல்லாமல் தான் சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாம் படிக்க படிக்க வரும் முதல்ல என்ன சொல்கிறது சாஸ்திரம் நத்வம் தேகா துவம் ஜீவகான்னு டீச் பண்ணுறது சாஸ்திரத்தினுடைய ஃபஸ்ட்டு பாடம் நீ சரீரம் கிடையாது நீ ஜீவன் அப்படிங்கிறத முதல் பாடம் நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் முதல் பாடம் குழந்தையாக இருக்கிற போதே கொடுக்க வேண்டிய பாடம் அது யூ ஹாவ் பாடி யூ ஆர் நாட் பாடி அப்படின்னா நான் யாருன்னு கேள்வி வரும் நீ வந்து சோல் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் நிறைய சோ மெனி சோல்ஸ் இருக்கு ஆகையினால நீ ஒன் ஆஃப் தி சோல் நீ ஒரு ஜீவன் யூ ஹாவ் பாடி யூ ஹேவ் மைண்ட் அதெல்லாம் சொல்லலாம் நீ வந்து சூக்ம சரீரத்தை உடையவனாக இருக்கிறாய் ஸ்தூல சரீரத்தை உடையவனாக இருக்கிறாய் காரண சரீரத்தை உடையவனாக இருக்கிறாய் இது முதல்ல புரிஞ்சாதான் ரிலீஜனே ஆரம்பிக்கிறது இங்கே ரிலீஜன் தொடங்கிறது இங்கே மதம் வந்து இங்கே தான் ஆரம்பிக்கிறது இது குழந்தையாக இருக்கிற போதே சொல்லி கொடுக்கணும் இந்த பாரு நீ ஜீவன் உனக்கு வந்து பகவான் மனுஷ சரீரத்தை கொடுத்துருக்கார் இது ரொம்ப கிடைக்காது ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் தான் உன்னோட சூக்ம சரீரம் நல்லா வேலை செய்யும் ஆகையினால உன் நீ எப்பவும் சூக்ம சரீரத்தை விட்டு பிரிகிறதே இல்லை நீ சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்காய் இருக்கிறாய் ஆகையினால் நீ என்ன பண்ணுற நிறைய உடம்பை எடுத்திருக்க நிறைய சரீரம் எடுத்திருக்க இப்போ உனக்கு இந்த மனுஷ சரீரம் பகவான் கொடுத்துருக்கார் இதை நீ நல்லா உபயோகப்படுத்து அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய புண்ணியம் பண்ணு பணம் சம்பாதிக்கிறதும் குடும்பம் நடத்துகிறது மாத்திரம் முக்கியமில்லை அதெல்லாம் வேணும் ஆனால் நீ நிறைய புண்ணியம் பண்ணணும் பகவான் நமக்கு மேலே ஒன்று இருக்கார் இறைவன் இருக்கார் கடவுள்னு இருக்கார் நீ ஜீவாத்மா அவர் பரமாத்மா நீ எப்போ அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணிண்டு சத்கர்மங்களை பண்ணணும் சத்கர்மங்களெல்லாம் பண்ணணும் ஆனால் இண்டிவிஜுவாலிட்டி போகாது சத்கர்மங்களை பண்ணு ஈஸ்வரன் கிட்ட பக்தியாக இரு அடக்கமாக இரு பணிவாயிரு படி பெரியவங்கள்கிட்ட மரியாதையாக இரு எல்லாம் பண்ணு தர்மத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்போவே என்ன பாடம் ஜீவாத்மா இருக்குது அதில் தான் நச்சுக்கேசுக்கு இருக்குது சொர்க்கத்துக்கு எது கேட்குறாங்க சொர்க்க சரீரம் கிடைச்சாதானே அங்கே போக முடியும் அதுக்கப்புறம் பக்குவம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு பயம் மனசில் இருக்கும் எனக்கு மறுபடியும் ஏதாவது புலி உடம்போ நாய் உடம்போ கிடச்சு விடப்படாதே பகவானே வருமா வராதா இப்பிறவி தப்பினால் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடிக்கடி இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அங்க பயம் இது சாஸ்திரம் நம்மளை பயப்படுத்துறது நியாயமாக பயப்படுத்துறது அந்த பயம் இல்லைன்னா இண்டிவிஜுவலும் சொசைட்டியும் நல்லா இருக்காது தர்மத்தை சொல்லணும் ஈஸ்வர பக்தியை சொல்லணும் அதுக்காக வேண்டி ம் ஜீவகான்னு சொல்லிக் கொடுக்குறது ஃபஸ்ட்டு பாடம் நத்வம் தேகஹா ம் ஜீவஹா அசி ம் பிரம்மாசி இல்லை துவம் ஜீவோ சி நீ தர்மத்தை பண்ணு அப்புறம் வந்து கடைசியில் அவனுக்கு வந்து மனசில் இதெல்லாம் நீ இவ்வளோலாம் பண்ணினா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக கிடைக்குமான்னு சந்தேகம் வரும் ஏன்னா மோட்சம் எங்கையில் இல்லை பகவான் எனக்கு கொடுக்கணும் பகவான் என்னை வந்து போரும் இந்த ஜீவன் இனிமேல் இவனுக்கு வந்து இனிமேல் இவனுக்கு கஷ்டம் இவனுக்கு சரீரம் கொடுக்கப்படாது இந்த ஜீவனை வந்து நம்மக்கிட்ட சேத்துனுடணும் அப்படின்னு சொல்லி ஜீவனை வந்து அவன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பகவன் நாமாவை சொல்லிகிட்டே இருக்கான் பகவன் நாமாவை சொல்கிறான் எல்லாருக்கும் சேவை பண்ணுறான் ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறான் அடக்கமாக இருக்கான் பணிவாக இருக்கான் நல்ல பையன் அவனை நான் என் பக்கத்தில் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணுவார் கூப்பிட்டு சேத்ரு அப்போ இவனுக்கு சந்தேகம் நிஜமாக முக்தி கிடைக்குமோ கிடைக்காதோ கிடைக்கும்னு சொல்கிறா அதெல்லாம் பெருமாள் கையில் இருக்குது இதெல்லாம் இது இதுதான் நிறைய பேருக்கு இப்படி சொன்னால் போரும் போறோம் இதில் முக்கியமாக என்னென்னா இந்த பக்தி பண்ணினா என்னாகும்னா காரண சரீரம் அழிஞ்சு சூக்ம சரீரமும் போய் இந்த ஜீவன் தனியாக சூக் அதாவது ஸ்தூல சரீரம் தியாகம் பண்ணி சூக்ம சரீரத்தை தியாகம் பண்ணி காரண சரீரத்தையும் தியாகம் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தினால பண்ணி பகவான் கிட்ட போயிடுவோம் நான் அவருக்கு சரணாகதி பண்ணி நான் அவர்கிட்ட தாசனா இருக்கேன் அவர் என்ன சேத்து நுடுவார் இதுதான் பெரும்பாலான விஷயம் அடுத்தது என்னன்னா ஆதிசங்கரர் என்ன இந்த ஜீவனுங்கிறது உனக்கு பாடத்துக்காக சொன்னோம் வாஸ்தவமா ஜீவன் கிடையாது எப்படி உனக்கு பக்குவப்படுத்தணும் உனக்கு என்ன உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னோமே தவிர வாஸ்தவமா நீ ஜீவனே கிடையாது துவம் பிரம்மாசி நீ பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற கிடையாது மைக்ரோ காசமும் மேக்ரோகாசமுக்கும் ரெண்டுக்கும் ஒன்று ஆதாரம் சைத்தன்யந்தான் சமஷ்டிக்கும் வெஷ்டிக்கும் ஆதாரம் ஆக சமஷ்டியும் வெஷ்டியும் அதுல கற்பிக்கப்பட்டது ஜீவாத்மா பரமாத்மாவில ஜீவன்கிறத எடுத்துரு பராங்கறத எடுத்துரு ஆத்மா தான் அப்படி பாடம் இப்படிதான் வரப்போறது ஆகையினால உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கட்டுங்கிறதுக்காக சொன்னேன் ஆத்மா இரு முதல்ல என்ன சொல்லுவோம் ஜீவோகம் போம் நான் ஒரு இது சொல்லியிருக்கேன் கேட்டிருக்கீங்களோ ஜீகம் சிவதாசோகம் சிவோகம் இது புரிஞ்சால் வேதாந்தம் புரிஞ்சாச்சு சாஸ்திரமே சமஸ்தாஸ்திரம் புரிஞ்சாச்சு தேகோகங்கிறது மெட்டீரியலிசம் தேகோகம் அப்புறம் அடுத்தது என்னது ரிலிஜனுக்குள்ளே நுழைஞ்சாச்சுன்னா சமயத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சுன்னா கர்ம காண்டத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சுன்னா ஜீவோகம் உபாசனா காண்டத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சுன்னா சிவதாசோகம் அப்புறம் என்னது நான் அத்வைத வேதாந்த சித்தாந்தம் படித்தா புரிஞ்சுண்டா சிவோகம் நான் மாத்திரமில்லை சர்வம் சிவமயம் சர்வம் சிவமயம் சிவஹா ஏவ சத்ய அப்படி புரியும் ஆஹ தேகோகங்கிறது பிராகிருத்தன் தார்மிக சம்ஸ்கிருத்தன் பக்தன் சிவதாசோகம்ங்கிறது பக்தன் அதெல்லாம் அதுக்குள்ளேயே சேர்ந்ததுதான் அப்புறம் சிவோகம் என்னாச்சுன்னா ஜானி ஆனால் அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி நாம் பிரம்மாஸ்மிங்கிறது பகவான் அனுகிரகம் பண்றதுன்னு சொல்ல மாட்டோம் பகவான் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் நான் அதை புரிஞ்சுக்கணும் துவைத்த சித்தாந்தத்துல மோக்ங்கிறது ஈஸ்வரன் கொடுக்கிறது அது ஸ்ரத்த நம்பிக்கை அத்வைத சித்தாந்தத்துல மோட்சங்கிறது நம்பிக்கை இல்லை ஞானம் நம்பிக்கை இல்லை அது ஸ்ரத்த நான் இவ்வளவுலாம் பூஜை பண்ணியிருக்கேன் நிச்சயமா எனக்கு கடவுள் முக்தியை கொடுத்துடுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை இங்க அப்படி இல்லை நான் முக்தியில தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இதுதான் பாடம் இப்படி தான் வரப்போகிறது அதை முதல்ல சொல்லிவிடுறேன் அதை எப்படி சொல்கிறோங்கிறது பாருங்க இப்போ பிரம்மசூத்திரத்தில் விசாரமே நச்சிகேத்கேட்ட கேள்வி பரமாத்மாவை பற்றியா ஜீவாத்மாவை பற்றியான்னு பிரம்மசூத்திரத்தில் விசாரம் வருது பிரயத்தேங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் முக்தி அடைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறாங்க விசிஷ்டாத்வைதிகள் பிரேத்தனா செத்து போனதுன்னு அர்த்தம் மனிதன் முக்தி அடைந்து விட்டால் என்ன ஆகிறான் அப்படின்னு கேள்விங்கிறாங்க அவங்க பிரேத்த சப்தத்துக்கு மோட்சம்னு அர்த்தம் பண்ணிக்கிறாங்க பிரேத்தம்னா நமக்கு என்ன தெரியும் செத்து போன பொனம்பம் அவங்க பிரேத்த சப்தத்துக்கு அவங்க கொடுக்குற அர்த்தம் முக்த புருஷன் நான் இதெல்லாம் சும்மா அப்படி இப்படி இருக்குன்னு தகவல் தான் சொல்றேன் டீடைலாக சொல்லிட்டு இருந்தால் இந்த கேம்பு நான் முடிக்க முடியாது ஆக நம்ம என்ன சொல்றோம் ஜீவ அது ஜீவபரமா பிரம்மபரமா அவன் கேள்வி ஜீவாத்மபரமா பரமாத்மபரமா அவனுடைய கேள்வி சொர்க்க வித்தியை போதே அவனுக்கு ஜீவ புத்தி இல்லாமல் எப்படி கேட்டாங்கிறான் போகணும் அக்னியை யாகம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகணுங்கிற போதே அவனுக்கு ஜீவ புத்தி இருந்துதானே அப்படின்னு விசாரம் பண்ணி அதுக்கு ஆதிசங்கர் இதெல்லாம் விடல பின்னால் வரப்போற மந்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கிறார் விசாரத்துக்கு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் சொன்னேன் நேத்திகி அந்நர்மாத் அந்நா தர்மாத் அன்னத்திராஸ்மாத் கிருதா கிருதாத் அன்னத்திர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பசியசி தத்வதே நச்சிகேத திரும்பவும் கேட்குறான் அவனே ஆத்மாவோட லக்ஷணத்தை சொல்லிடுறான் அவன் வாயாலே சொல்லிவிடுறான் ஏன்னா இவர் டீச்சிங்கே ஆரம்பிக்க மாட்டேங்கிறார் நம்மள மாதிரி உட்காந்துருக்கார் அவரும் உங்களுக்கும் அந்த சந்தேகம் வரும் சுவாமிஜி என்ன டீச்சிங்கே ஆரம்பிக்கலன்னு ஒழுங்கு தோணும் இந்த கிளாஸ் என்ன இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அடுத்த சாப்டர் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுவாருன்னு பார்த்தா இப்படி ஆரம்பத்தை ஏதோ விசாரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரே தோ ஏன்னா நிறைய பேருக்கு அது என்னவோ என்னவோங்கிறதுக்கு இப்போ ஒரு ஓரளவுக்காக கொஞ்சம் இப்படித்தான் சொல்ல போறாருன்னா புரிஞ்சா நல்லது அதனால தான் சொன்னான் அதனால தான் யமதன்மராஜா சொன்னார் தேவைரத்ராப்பி வி சிகிசிதம் தேவர்களுக்கே இது குழப்பமாக இருக்கு கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்க முடியல அணு ஏஷகா தர்மஹா அணுஹும் இந்த ஆத்மஸ்வரூபம் மிகவும் சூக்மமானது அப்படின்னு சொன்னது வார்த்தையெல்லாம் மறக்கக்கூடாது இப்போ நமக்கும் புரியலன்னா அது சொன்னது யமதர்மராஜா சொன்னதுதான் நமக்கு அப்படியே ஆறுதுன்னு பார்த்துக்கணும் புரியலன்னா புரிஞ்சு எடுத்துக்க வேண்டிதான் புரிஞ்சு பிரச்சனையே இல்லையே ஆக இனி மந்திரங்களை வச்சுன்னு பார்ப்போம் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டால் இப்போ இந்த வள்ளி ஆரம்பிக்க போகிறது இந்த வள்ளியில் சிஷ்யஸ்துதி குரு மகிமா சாஸ்திர மகிமா எல்லாம் யமதர்மராஜா இன்னும் பாடம் ஆரம்பிக்க போகிறதில்லை இன்னொரு பதினஞ்சு மந்திரம் விட போகிறது இல்லைவர் இப்போ பாடம் தொடங்குறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார் அவர் ஏன்னா நச்சுகேசனிமே வேறு வர அவனுக்கு பாடம் சொல்லி தான் அவனுக்கு இந்த வரத்தை கொடுத்து தான் ஆகணும் அவன் சொல்லிட்டான் வேறு வர எனக்கு வேண்ட வேறு எதுவும் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லியாச்சு அப்போ அவருக்கு நிர்பந்தப்பட்டாச்சு அவர் பாடம் நடத்தி தான் ஆகணும் ஆனால் அவருக்கு ஒரே சந்தோஷத்தில் இருக்கார் யமதர்மராஜா இப்போ அவர் பிரம்ம வித்யாச்சாரியங்கிற அந்த பதவிக்கு வர போகிறார் பிரம்ம வித்யாச்சாரியர் ஆக போகிறார் குருவாக என்ன பண்ணுறாருன்னா எடுத்த உடனே நச்சிகேதனுடைய யோக்கியதையை புகழ்கிறார் அவனை புகழார் நச்சிகேத மொ எவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணார் பாருங்க அதுக்கு மாறாக என்கரேஜ் பண்ண போகிறார் அவனுக்கு ரொம்ப அதைரியத்தை உண்டு பண்ணார் என்ன பண்ணி பார்த்தார் அசையலை அவன் இப்போ அவனை வந்து புகழப்போகிறார் அவன் நான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவன் புகழ்ச்சிக்கு மயங்க போகிறதில்லை ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்னை புரிஞ்சின்றது ரொம்ப சந்தோஷம் பாடம் பாடம் ஆத்மா அஸ்திவா நவா அஸ்தி சேத் லக்ஷணம் கேம் அதுதான் என்னோடய ஃபோக்கஸ்லாம் அதில் தான் இருக்குது வேறு எதுலேயும் நாம் கவனக்கு கவனம் செலுத்த முடியாது ஏன்னா எல்லாம் வந்தாச்சே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வந்துட்டேனே பாடம் ஆரம்பிச்சுடுங்க அப்படிங்கிறான் ஆனால் என்ன பண்ணுறது அப்படி இருக்குது அது முறைகள்லாம் பார்த்தா அப்படி இருக்குது ஆனால் அதே சமயம் மதுர்ம ராஜா ரொம்ப அழகாக உபதேசம் ते तयो அந்ரே தவிரேயு प्रेयो வணீத்தை ते அந்யு தவ் தேவு நாநே புருஷகம்சி प्रेयो வணீத்த ஸ்ரேயா அந்நத்து உதைவ பிரேயா அந்நு இவர் பாடம் எப்படி தொடங்குறார் பாருங்க அதாவது ஸ்ரேயுன்னு ஒன்று இருக்கு பிரேயஸ் ஒன்று இருக்கு அப்படிங்குற தே உபே புருஷம் नानार्थे சினிதா அந்த ரெண்டும் ஸ்ரேயஸும் பிரேயஸும் மனிதனை வேறு வேறு பயன்களில் செலுத்துகிறது பின்ன பிரயோஜனேன்னு அர்த்தம் செலுத்துகிறது தயோகோ அந்த இரண்டினுள் ஸ்ரேய ஆததானசிய சாது பவதி யாரு ஸ்ரேயஸத் தேர்ந்தெடுக்கிறானோ அவன் சாதுவாகிறான் உயர்ந்தவனாகிறான் மேலானவனாகிறான் அர்த்தாத் எவ் பிரேயோ விரணீத்தே எவு பிரேயோ விரணீத்தே அர்த்தாத் ஹீயத்தே யாரு பிரேயஸை விரும்புகிறானோ அவன் மனித பிறவிக்குரிய குறிக்கோளிலிருந்து நழுவுகிறான் இதுதான் மந்திரத்தினுடைய அர்த்தம் தமிழ்லேயும் உங்களுக்கு இருக்கும் ஸ்ரேயஸ் பிரேயஸ் ஸ்ரேயோ மார்க்க பிரேயோ மார்க்க ஸ்ரேயான்னா என்ன அர்த்தம் சிறந்ததுன்னு அர்த்தம் சிறந்தது மேலானது உயர்ந்தது நன்மையை தருவது அப்படின்னு அர்த்தம் ஸ்ரேயுங்கிறதுக்கு பரமபுருஷார்த்தா மோக்ஷா அப்படின்னு போட்டுக்கிறோம் மோக்ஷம் பரம புருஷார்த்தம் பிரேயகான்னா பிடிச்சதுன்னு அர்த்தம் பிரியமானதுன்னு அர்த்தம் நம்ம மனசுக்கு பிடித்தது எப்போவுமே நல்லது பிடிக்கிறது இல்லை பிடிக்கிறது நல்லதாக இல்லை அதுதான் நம்ம அனுபவம் எது நல்லதோ அது நமக்கு பிடிக்காது எது பிடிக்கிறதோ அது நல்லதாக இருக்கிறது இல்லை இப்போ இந்த க்ளாஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா நான் பிடிக்கலையான்னு என்ன சொல்கிறது ஏன் எப்படிலாம் கேட்குறேன் எப்படி கொஞ்சம் இதுவாக தானே போகிறது என்னெல்லாம் இருக்குது ரூம் நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குது அப்படி சொல்லுவோம் அதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு சப்ஜெக்ட் தான் வேறு வி வேறு நல்லா இருந்திருக்குமோன்னு தோன்றுறது சொல்ல தோணுமே மனசுக்கு அப்படிலாம் தோணும் இதுக்கு பதிலாக வேறு எதாவது எடுத்துருக்கலாமோ டெக்ஸ்ட்டு நிறைய சாய்ஸ் இருக்குது நமக்கு எது பிடிக்கிறது வேற அது இங்கே ப்ரேயஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அர்த்த காமகா தர்மார்த்த காமஹா அறம்பொருள் இன்பம் ஸ்ரேயஸுங்கிறது என்னது வீடு வீடு ஸ்ரேயஸ் தர்மார்த்த காமம் பிரேயஸ் தர்மத்தையும் போட்டிருக்கேன் ஞான் வச்சுங்கோ சில பேருக்கு என்ன பிடிக்கும்னா சுவாமிஜி இந்த இதெல்லாம் சௌகரியம் கம்ஃபர்ட்டாக இருக்குது ஃபுட்டெல்லாம் சௌகரியமாக இருக்கு அப்புறம் வந்து பூஜையும் நல்லாயிருக்கு காலம்புற பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது ஜபம் நல்லா இருக்குது யோகாசனம் பரவாயில்லை எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இந்த கிளாஸ் தான் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ நீங்களும் அப்படி சொல்ல மாட்டேன் சொல்கிறேன் இதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது ரொம்ப டஃப்பாக இருக்குது ஏன்னா இது புத்திக்கு வேலை இல்லையா மற்றதில் புத்திக்கு வேலை உண்டோ மற்றதில் புத்திக்கு வேலை கிடையாது இல்லையா தங்குற இடத்துலேயோ நம்ம சாப்பிட்ற இதையே குத்தி காட்டுறேன்னு நினச்சிக்காய்கிறோம் புரியறதுக்காக சொல்கிறேன் சாப்பிட்றதுலையோ நமக்கு புத்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் கோயிலுக்கு போனாலும் புத்தி வா யூஸ் பண்ணணும் புத்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படியே நின்றுட்டுருக்க வேண்டியது பசுமாட்டை சுத்த வேண்டியது சுற்றி முடித்த உடனே நிற்க பள்ளி எழுந்தருளாயே பாட வேண்டியது பிராதஸ்மராமைக்கு புரிய போகிறது தமிழில் பாட்டு வேறு இருக்குது பாட்டுக்கும் பெரும்பாலும் புரியாது அப்புறம் வந்து நமஸ்காரம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் பண்ண பண்ணிவிடலாம் அதுக்கும் புத்தி தேவையில்லை திரும்ப திரும்ப ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தே மஹியம் மேதாம் பிரஜாம் பிரேச்சஸ்வஹா சொல்கிறதுக்கு புத்தி வேண்டாம் ஆனால் அதெல்லாம் பண்ணினா புத்தி வரும் ஆனால் அதுக்கு புத்தி புத்தி வரும் அதெல்லாம் வந்து புத்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் உப நிமிஷத்துனால் உட்காத்தி வச்சு மந்திரத்தை படி மந்திரத்துக்கு இது பாரு அந்நியத்து ஸ்ரேயா அந்நியத்து பிரேயகா எனக்கும் தான் கஷ்டம் ஆனால் அண்மையை சரியாக கவனிக்காம வந்தேன்னா இப்படி இப்படி பார்த்துன்னே இருப்பேன் ஆ இது புத்தியை யூஸ் பண்ணும் அது வந்து ஸ்ரே புத்தியை யூஸ் பண்ணுறது ஸ்ரேய்சு மெக்கானிக்கலாக பண்ணுறதுங்கிறது ஸ்ரேயஸ் பண்ணலாம் ஆனால் இதுக்கும் புத்தி பண்ணுங்கிறது வேறு விஷயம் ஆ அர்த்தகாம மாத்திரம் இல்லை புண்ணியம் பண்ணுறது கூட சௌரியமாக தான் இருக்குது ஸ்ரேய்சு தான் கஷ்டமாக இருக்குது அதனால் என்ன சொல்கிறாரு அன்னத் ஸ்ரேயது அன்னது உதைவப்ரேயா அந்நதுதைவப் பிரேயா இது இது வேற அது வேறங்கிறார் பின்ன மார்க்கிறார் ச இது வந்து சந்நியாச மார்க்கம் இது வைராகிய மார்க்கம் இது ராக மார்க்கம் நிறைய பிடிப்பு இங்கெல்லாம் வந்து இதுலெல்லாம் வந்து நமக்கு ஆசை பற்றெல்லாம் உண்டு ஆசையை விடு பற்ற விடுங்கிற மார்க்கம் இது ஸ்ரேயு ஆ ஸ்ரேயோ மார்க்கா பிரேயோ மார்க்கா பின்னால் அடுத்தது வரப்போகிறது தூரமேதே விபரீத்தே சொல்ல போகிறார் இதுக்கும் அதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் எல்லாம் பொசஸ் பண்ணு பொசஸ் பண்ணுன்னு சொல்கிறது பிரேயஸ் எல்லாத்தையும் விடு விடுங்கிறது ஸ்ரேயஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோ சேர்த்துக்கோங்கிறதெல்லாம் பிரேயஸ் பார்த்துக்கோ பின்னால் வந்து எதாவது ஆ போகிறது ஆ என்னால் உன்னை பாதுகாத்துக்கொள் பாதுகாத்துக்கொள் எனக்கு பாதுகாப்பே தேவையில்லை நான் தான் எப்பவும் பாதுகாப்பாக இருக்கேன்னு அப்படிங்கிறதுேயஸ் ஆஹ் ஸ்ரேயோ மார்க்கேய இது ரெண்டு அர்த்தம் இருக்கு ஸ்ரேயஸ்ன மோக்ஷம் ஸ்ரேயசாதனம் அப்படி ஸ்ரேய மோக்ஷாதனம் முக்தி முக்திக்கான வழி ரெண்டும் ஸ்ரேயஸ் ஆஹ பிரேயுனா என்னர்த்தம் புல இன்பம் புலனின்பத்திற்கான வழி இன்னொரு பாஷையில் சொன்னால் பிரேயோ மார்க்கா கர்மகாண்ட மார்க்கா ஸ்ரேயோ மார்க்கான காண்டா பிரேயா வேத பூர்வா ஸ்ரேயா வேதாந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது இப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது வேதம் வந்து நம்ம ஆசையை சரி பண்ணுறதுக்காக தான் கர்மகாண்டம் இருக்குது ரெண்டு விதமான குரூப் இருக்குது அதாவது அதர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கிற கூட்டம் தர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கிற கூட்டம் இங்கே பிரேயஸுங்கிறது நம்ம எடுத்துக்கிறது தர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க அதர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கிறவங்களை பற்றி நம்ம பேசலை உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது யாருக்கு தான் இல்லை அதை ஒழுங்கான வழியில் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் ஒருத்தன் எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம் யாவத் ஜீவேத் जीवेत, ஜீவேத் ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத் பஸ்மிபூத்த தேகசை புனராகமனம் குதஹா அப்படி சொல்லி சார் வாக்க மதப்படி பண்ணிவிடலாம் எப்படியோ சம்பாதிக்கணும்பா சேர்த்துணும் எங்கேயாவது ஒரு தீவில் பங்களாவை கட்டி நாங்கள் போயிடுவோம் ஆளெல்லாம் கொண்டு இது பண்ணி பிரேயஸ் நம்ம அந்த இதில் பேசுகிற வேதம் வந்து ரெண்டையும் சொல்றது ஸ்ரேயா பிரேய பகவத் கீதை முழுக்க அர்ஜுனன் எந்த பதத்தை உபயோகப்படுத்துறான் காற்பணியதோஷோபகதாவம் தர்மசம்மூடச்சேதேய் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷியஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அடிக்கடி கிருஷ்ணர் என்ன சொல்றார் ஸ்ரேயான்ஸ்வர்மோ விகுண பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா அவர் சொல்றது நிஷ்காம தர்மானுஷ்டானம் சகாம தர்மானுஷ்டானத்தை சொல்லலை நிஷ்காம தர்மானுஷ்டானத்தை சொல்றார் கிருஷ்ணர் நிஷ்காம தர்மானுஷ்டானம் ஸ்ரேயஸில் சகாம தர்மானுஷ்டானம் பிரேயஸில் அதுக்கு ஒரு பிரிவு இருக்கு அது அதுக்குள்ளே இருக்கிற சூக்ஷமான விஷயம் ஆஹா ஸ்ரேயா அந்நிய ரெண்டும் வேறு வேறு வழி இது என்னதுன்னா எல்லாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற வழி அது செக்டர் லைஃப் ஸ்டைல் தனியாக இருக்கிறது அது ஏகாந்தே சுகமாசியதாம் எல்லாம் கூடி வாழணும் குடும்பம்னால் கூடி வாழணும் சன்னியாசியாக போகணும்னா என்ன ஸ்வதேஷோ புவனத்திரயம் மாதா ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரா ஹோல் பிரபஞ்ச மூணு பிரபஞ்ச பிரபஞ்சமெல்லாம் எனக்கு சொந்தம் எங்கள் அம்மா யாருன்னா பார்வதி தேவி உலகத்துக்கே எங்கள் அம்மா அம்மா அப்பா யாருன்னா சிவபெருமான் சொந்தக்காரங்க யாருன்னா யாரெலாம் சிவபக்தர்களோ அவங்களாம் எங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இடம் எதுன்னா எல் எது எங்கள் இடம் இல்லை எல்லா இடமும் எங்களுதான் சுதேஷோ புவனத்திரயம் யாதும் ஊரே யாவரும் கேள் அதுக்கு வேறு அர்த்தம் இருக்கான் அப்புறம் பார்ப்போம் அஹ அந்யோன்னிய துதைவப்ரேயா ரெண்டும் வேற வேறையாக இருக்குது அதில் சொல்ல போகிறார் ரெண்டுமே மனுஷனை கட்டுப்படுத்தி வச்சுரு ஒன்று இந்த நாளுக்குள்ள தான் இருக்க முடியும் எவரும் ஒன்று பணம் சம்பாதிக்கிறதுன்னு பிசாஜா பணம் சம்பாதிச்சின்னு இருப்பான் இல்லை ஒன்று வெல்த்துக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் இல்லாட்டி என்டர்டெயின்மெண்ட் இல்லாட்டி என்னதுன்னா புண்ணிய காரியங்கள் கோயிலை கட்டுறது கும்பாபிஷேயத்தை பண்ணுறது சோசியல் சர்வீஸ் பண்ணுறது அதை பண்ணிட்டுருக்கான் இல்லாட்டி என்ன பண்ணுவான்னா இப்படி உபனிஷத்தை படிச்சுட்டு தியானம் பண்ணிட்டுருவான் இந்த நாளுக்குள்ளே தான் எல்லோரும் இருக்க முடியும் இதை தாண்டி வழியில் போக முடியாதுங்கிறது சாஸ்திரம் ஆனால் எவன் ஒருத்தன் சாகரத்துக்குள்ளே மோட்சத்தை சூஸ் பண்ணுறானோ அவன்தான் சரியானவன் அதில் நீ வந்திருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதான் பாடம் சாயங்காலம் பார்க்கலாம் ஓம் சகன சீரியை தேஜஸ்வினாவ விவிஷாவை ஓம்ஷா ஹரி ஓம் ஆசஸ்வீ